ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மகிழிப்பு என்று நான் கூறியதும் நபி சொல்லும் அணைகி செல்லம் அவர்கள் அதை தொழுதுள்ளார்களா என்று என்னிடம் கேட்கப்பட்டது அந்த இரண்டு ரகாத்துகளை நாங்கள் தொழுவதை அவர்கள் பார்த்தார்கள் அதை அவர்கள் கட்டளையிடவும் இல்லை எங்களுக்கு தடை விதிக்கவும் இல்லை என்று நான் கூறினேன் முஸ்லிம் எட்டு மூன்று ஆறு